ஆறு நோன்பு ஆண்கள் சிறு வைக்கலாமா முதல்ல புரிஞ்சுக்க ஆறு நோன்பு என்பது பெண்கள் நோன்பு அல்ல நம்மளால ஆறு நோம்புனாலே பொம்பளை நன்பு அப்படின்னு சொல்லி தப்பு அது ஆறு நன்பு எல்லாருமே வைக்க வேண்டிய நம்ம விசலா இருந்துச்சுன்னா மண்சாம ரமதான அத்துபாவும் சித்தமின் செவ்வால் யார் ரமதான நன்பு வைத்து விட்டு அதை தொடர்ந்து ஆறு நோன்பு வைக்கிறாரோ செவ்வால் மதத்திலே கமன்சாமத் தஹரக்குள்ளவும் ஒரு வருடம் முழு நோன்பு வைத்த நண்பர் ரசூலாக சொல்கிறாங்க அதனால ஆறு நோம்பு எல்லாருமே வைக்கணும் பெண்களுக்கு என்ன சந்தேகம்னா அந்த ஆறு நோன்போடு ஆறு நோன்பு வைக்கலாமா இல்லை இந்த அவங்களுக்கு கலாவாகும்ல விடுபட்டு போகும் இல்லையா அந்த நம்ப வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு தான் வைக்க முடியும் ஒன்னும் கலாவான போய்க்கணும் அல்லது ஆறு நம்ம போய்க்கணும் ஏதாவது ஒன்னுதான் நன்மை கிடைக்கும் ரெண்டும் ஒன்றும் நன்மை கிடைக்காது அதனால ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் வைக்கலாம்